இரத்த சாட்சிகளை கனம் பண்ணுகிற ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த தலைப்பு வீர வணக்கம் ஆர் ஸ்டோன்ஸ் வாசிக்கும்படியாக எபிரேயர் நிறுவத்திலிருந்து பதினோராம் அத்தியாயத்தில் முப்பத்தி முதல் நாற்பது வசனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விபரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள் பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இழந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சமறியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை அவர்கள் வனாதரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் இன்றைய மனப்பாட வசனம் இதே எபிரேயர் 11 ஆம்த்தியாயின் 35 ஆவது வசனம் மற்றவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் மேலான உயிர்த்தெழதலே அடையும்படி வதைக்கப்பட்டார்கள் Others were tortured not accepting deliverance that they might obtain a better resurrection into January 23rd 날 இது இந்திய வரலாற்றில் ஓர் இருண்ட நாள் ஆஸ்திரேலிய மருத்துவ மிஷனரி கிரெஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவரது இரு மகன்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இன்று ஒரிசா மாநிலத்தில் உயிருடன் எரிக்கப்பட்டனர் இந்த படுகொலை இந்திய மண்ணை கரைப்படுத்திவிட்டாலும் அமோகமான ஆன்மீக அறுவடைக்கு என்று விதைக்கப்பட்ட விதைகள் என்றே அவர்களை நாம் அழைக்க வேண்டும் சுவிசேஷம் என்றால் என்ன மிஷினரி என்றால் என்ன மனந்திரும்புதல் என்று என்ன யாருக்குமே அநேக கிராமத்துக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த கிராமத்திற்கு போனாலும் மிஷினரி என்கிற வார்த்தைக்கு சுவிசேஷம் என்கிற வார்த்தைக்கு கன்வர்ஷன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பித்து விட்டது அப்போ தோமா சென்னையில் இரத்த சாட்சியாய் மறித்தார் இந்நகரில்தான் இந்திய திருச்சபை இன்று வலுவாயுள்ளது தாமஸ் புரூக்ஸ் என்று பதினாறாவது நூற்றாண்டிலே ஒரு தெய்வீக மனிதர் இருந்தார் அவர் இப்படி சொன்னார் சாப்பிட விரும்புவது போல இரத்த சாக விரும்ப தெய்வீக பிரசன்னமே என்றார் டிவைன் பிரசன்ஸ் சபையின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தமது தூதனை அனுப்பினார் இக்கட்டான சமயங்களிலும் ஆபத்து நிறைந்த சூழல்களிலும் துன்புறுத்தலுக்கு உட்படுவோருக்கு நமது ஜபங்கள் என்ன செய்ய செய்யக்கூடும் என்று நாம் குறைவாய் எண்ணிவிடக் கூடாது இரத்த சாட்சி மரணத்திற்கு முன் சவாலிடப்பட்ட பொழுது முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிஷப் போலி என்ன சொன்னார் தெரியுமா எண்பத்தாறு ஆண்டுகள் நான் கிறிஸ்துவை சேவித்துள்ளேன் அவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை அப்படி இருக்கும் போது என் ராஜாவும் என் ரட்சகருமானவரை நான் தூஷிப்பது எப்படி அந்த வேளையிலே அவருக்காக யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ எனக்கு இரண்டு தலைகள் இருந்தால் கிறிஸ்துவுக்காய் அவை இரண்டுமே வெட்டப்பட வேண்டுமானாலும் நான் வெட்டுவிடுவேன் என்றார் ஹென்ரி வாஸ் என்ற பக்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் சிறையொன்றில் தாகீர் இக்பால் என்பவன் தூக்கிலிடப்படும் முன் அவனுடைய விசுவாசத்தை மறுதளித்து விட்டால் அவனுக்கு விடுதலை உண்டு என்று ஒரு தருணம் தரப்பட்டது அப்பொழுது அவன் சொன்னது என்ன தெரியுமா நான் தொங்க வேண்டிய கயிற்றை முத்தம் செய்ய ஆயத்தம் ஆனால் ஒருபோதும் என் விசுவாசத்தை நான் மறுதளிக்க மாட்டேன் என்றான் புக் ஆஃப் மார்ட்ஸ் என்கிற புத்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் வாழ்க்கையில் ஒருமுறையாவது வாசித்தாக வேண்டும் தமிழிலே இரத்த சாட்சிகள் என்று லேமன் சிவாஞ்சலிக்கல் பெலோஷிப் நிறுவனத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் சிறிய நூல்தான் அதையாவது கட்டாய வாங்கி வாசியங்கள் பொதுவாக நாம் கவனிப்பது என்னவென்றால் அதிகமாய் எதிர்க்கிற நபர்களே சீக்கிரம் மனம் திரும்பி தீவிரமாய் திருவசனத்தை பறைசாற்றுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள் இதை நாம் பணிக்கிழங்களிலே மிஷினரி பணிக்கிழங்களிலே அடிக்கடி கண்டிருக்கிறோம் காரணம் துன்புறுத்துவோருக்காய் நாம் மிகவும் தீவிரமாய் நாம் ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்தை கேட்டு கத்தர் அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு செயலை புரிந்துவிடுகிறார் ஸ்தேவான் ஜெபித்தான் விளைவு என்ன வாலிபன் சவல் ஆழமாய் தொடப்பட்டான் சீர்திருத்தவாதியும் வேதாகம மொழிபெயர்ப்பாளருமான வில்லியம் டிண்டேல் பதினைந்தாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தவர் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்படுமோ இப்படி ஜெபித்தார் ஆண்டவரே இங்கிலாந்து நாட்டு மன்னரின் கண்களை திறந்தவர்களும் ஓ லார்ட் ஓபன் தி ஐஸ் ஆஃப் ஆஃப் இங்கிலாந்து கடவுள் அவர் ஜெபத்தை கேட்டார் வேதாகமத்தை மொழியாக்க மன்னன் ஆணையிட்டான் கிங் ஜேம்ஸ் பேர்ஷன் வெளிவந்தது அந்த மொழியாக்கத்தின் ஆசிர்வாதத்தை அறியாதவர் யார் திருச்சபையானது துன்புறுத்தலினால் வியாகுலப்படும் பொழுது திருச்சபையின் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா துன்புறுத்துவோரை பார்த்து நகைக்கிறார் சிரிக்கிறார் இது நமக்கு பெயர் ஊக்கம் கடவுள் சிரித்தார் சிரிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் மூன்றே முறை தான் வாசிக்கிறோம் ஒன்று சங்கீதம் ரெண்டு நான்கு இன்னொன்று சங்கீதம் முப்பத்தி ஏழு பதிமூன்று இன்னொன்று சங்கீதம் ஐம்பத்தி இந்த மூன்று குறிப்புகளிலும் அது எப்பொழுதுமே தனிநபர்கள் அல்லது நாடுகள் ஆண்டவிற்கு விரோதமாக செயல்படுவதையும் தீய சக்திகள் முறிக்கப்படுதலையும் அடுத்தே வருகிறது அலேலூயா எனவே நமது ஊழியக்காரர்களுக்கு நமது மிஷினரிகளுக்கு கிறிஸ்தவ விஸ்வாசிகளுக்கு ஆங்காங்கே பிரச்சனைகளும் நியாயமற்ற தண்டனைகளும் சிறைவாசகங்களும் கொடுக்கப்படுமானால் நாம் பொதுவிடங்களிலேயே உட்கார்ந்து கொண்டு புரொட்டஸ்ட் பாஸ்ட் உண்ணாவிரதம் நாம் நடத்துவதை விட மறைவிலே இருந்து கொண்டு உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்தால் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் Fasting prayers in in secret are more effective than protest fast in public சில நடவடிகளை திரும்ப திரும்ப வாசித்தால் நமக்கு விளங்குகிற முடிவான சத்தியம் இதுவே ஜபிப்போம் நல்ல ஆண்டு இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக நாங்கள் இந்த முக்கியமான காரியத்தை நினைவு எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அன்று பிற கிராம் ஸ்டெயின்ஸ் அவருடைய இரு உயிரோடு எரிக்கப்பட்ட அந்த கோரச் சம்பவத்தை இன்று நாங்கள் நினைவு இரத்த சாட்சிகளின் இரத்தமே திருச்சபை நிமித்து என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் சபை சரித்திரத்திலே கண்டிருக்கிறோம் ஆண்டு வர கத்தாவே மிஸிஸ் கிரஹம்ஸ்டைன்ஸ்காகவும் அவர்களுடைய விடப்பட்ட ஒரே மகளுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் மறைவிடங்களிலே உமக்காக பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற எல்லா மிஷினரிகளையும் நாங்கள் நினைக்கிறோம் சுவிசேஷத்தை அறிவிக்க தடை சட்டம் விதிக்கப்பட்ட நாடுகளிலே மறைந்திருந்தும் உடைய சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்துக் கொண்டிருக்கிற துணிச்சலான ஆத்மாதாய வீரர்களுக்காக நாங்கள் சபிக்கிறோம் இந்த வீர வணக்கம் என்னாலும் திருச்சபையிலே எழுதப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அது நடைமுறையிலே தினமும் சொல்லப்பட வேண்டும் ஆண்டவரே எங்களையும் இரத்த சாட்சிகளாய் மறிக்க ஒரு தேவை வருமானால் அதற்கு ஆயத்தமாக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுதாவே ஆமே